மண்ணணிக்க முன்னே பல போடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமமோ பெறுவார் மரிவானவரம் பண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமழை பைங்கே பரிமழையாமழை பைங்களே